படிச்சவர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க உலகத்தில் பெருமை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்லி இந்த பொருளை நோக்கி எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு நான் சொல்ல துணிந்தேன் இந்த நம்பிக்கை வரை திருக்குறள் ரெண்டு இல்ல நிச்சயமா சொல்ல மாட்டேன் எத்தன்மை தாயினும் அல்லது யார் யாரும் வாய் கேட்கும் என்று சொன்னாரே அந்த பொருள் தான் எனக்கு வாய்ப்பாய்த்தனர் பொருளின் சீரப்பினால் அப்பொருட்கு யாவரும் கொள்வாரால் இப்பொருட்கு என் உரை சீரீதாயினும் மெய்ப்பொருக்குறி கொள்வர் மேன்மையால் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகின்ற பக்குமுடையவர்கள் நிச்சயமா நான் எப்படி சொன்னாலும் சொல்ல தவறியதில் பல கருத்துகள் முரண்பாடு இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று சொல்லி அன்றுதான் நம்பிக்கை ஆயிட்டுனர் இது மூன்றும் அவையடக்கம் இனிவே சொல்லுவது ஒழிப்பார் ஆயசீரபாயன் அரசவை இது யார் கேட்டாலு கேட்டா எங்களுடைய சோழ பெருமகன் அவனுடைய அரசவை இருக்கே அந்த அரசபையில அதிகாரத்தில் மட்டும் சிறந்த நல்ல அருவிலும் சிறந்தவர்கள் நல்ல பக்தியிலும் சிறந்தவர்கள் எனவே அந்த அவை இந்த பொருளை கேட்டுமயிடும் என்று தான் கேட்கின்ற அவை அரசவை சொல்லி அந்த கேட்போரையும் சொன்னார் இனி இந்த நூல் பெயர் சொல்ற இதுக்கு என்ன பெயர் இந்த நூலுக்கு இங்கீதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னாள் இரண்டில் மாற்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கியுளை ஏனை செங்கதீரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் பிராணம் என்பலுக்கு பெயர் கேக்கிடாறு திருத்தொண்டர் புராணம் என்றர் பிராணம் இந்த நூல் பெயர் திருத்தொண்டர் பிராணம் என்று சொன்ன மட்டுமோடு இல்லாமல் இது எந்த பயனை தரவல்லது என்பதையும் சொன்னார் திருத்தொண்டர் என்னன்னு எல்லாரும் விளங்குற மாதிரி சமையக்கிறேன் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி தம்பி இந்த உலகத்துல ரெண்டு விதமான இருள் இருக்கு தெரியுமா ரெண்டு விதமான இருள் இருக்கு தெரியுமா ஒரு இருள் தெரியுங்க இந்த இப்ப வருத வந்து இருக்கு அந்த இருள் சாய்ந்தரம் ஆறரை ஏழு மணில இருந்து நாளை கால வரைக்கும் இருக்கிற இருள் ஆஹ் சரி இன்னொரு இருள் இருக்கு தெரியுமாரு அப்படி ஒன்னும் நான் பார்த்ததில்லைங்க பார்த்தது இல்லைங்க நீ ஏன் போய் இப்போ இந்த மாதிரி பெரிய விட்டுதுன்னா அரசு கட்சி எல்லாம் நின்று ஒரு பெரிய நீ எம்எல்ஏ எல்லாம் அதெல்லாம் நம்மளால நடக்குதுங்களா நமக்கு என்னங்க நல்லது கட்டது தெரியவங்க அதனால போனாங்க அதெல்லாம் தெரியாதுங்க ஏன் உனக்கும் நெஞ்சு இருக்குது அவங்க நெஞ்சு இருக்குது அவங்க நெஞ்சு ஆங்களா ஏன் நெஞ்சில எல்லாம் ஒண்ணுமே தெரியாது வெறும் இருட்டா இருக்குதுங்க அவருங்க நெஞ்சில் நல்லா ஒடியா இருக்குங்க ஆஹ் அப்ப ஓ நிதி எப்படி இருக்குது இருட்டா இருக்குது நல்லது கட்டது தெரியாது தெரியாது அவரது உள்ளத்துல இருக்கிற ஆமா இந்த வெளியே காணுகிற இருளுக்கு என்ன இருக்கு அருமையா அந்த விண்ணு போட்டேன் இயற்கை ரொம்ப அருமையா நாளைக்கு ராத்திரி பத்து மணிக்கு மேல சந்திரனும் மற்ற விண்மீன்கள் தோன்றும் இயல்பாகவும் வடிச்சுங்க ஆனால் இந்த உள்ளே இருக்கிற இருளை நீக்குவதற்கு எந்த லைட் போட முடியும் போடுறது நடக்குமா இருக்கிறதற்காக செய்தே தன் நாமம் கூறின் இவ்வளகத்து முன்னால் தங்கி இருளில் உலகத்திலே இருளானது ரெண்டு விதமா இருக்கு அதுல ஒரு இருளை நீக்குவதற்கு கொங்கிய இருளையே இந்த பொங்கி உலகத்தில் இருக்கிற இருளை எப்படி அந்த கஜிரவன் போய் ஒவ்வொரு உள்ளத்திலே பொங்கி இருக்கின்ற அறியாமை என்ற ஒன்று அந்த அறியாமை என்ற ஒன்றை அது எப்படி சூரியனோ அதுபோல செங்க தீரா போல் நீக்கும் திருடு தொண்டர் புராணம் என்ப அதற்காக செய்தே அப்ப இந்த பாட்டுல இரண்டு செய்தி ஒன்று இந்த நூலின் பெயர் திருத்தந்திர பிராணம் இன்னொன்று இருப்பது போல உலகத்தில் இருக்கிற அவையடக்கம் அதனை சேர்ந்திருக்கிற பகுதிங்க எனவே அவையடக்கத்திற்காக ஒரு மூன்று பாடல் கூறி அடுத்து இந்த செய்தியை ஏற்கின்ற அவை இவளுடைய சோழனுடைய அவை என்று சொல்லி இதனுடைய பெயர் திருத்தந்திர பிராணம் என்றும் சொல்லி பாயிரம் என்ற கரு முடித்த பாயிரம் பாயிரம் என்னன்னு அதுல ரெண்டே ரெண்டு செய்தி இருக்கணும் ஒரு செய்தி இறை வணக்கம் இன்னொரு செய்தி நான் எதை சொல்ல போக இந்த தெய்வனுக்கு சொல்லப்பட்டிருக்கு புலகலாம் தோதற் இவன் எடுக்குமாக்கதை பொருள் என்ன பெரிபிராணம் என்ன பயன் தரும் சொல்லியிருக்கார் அகவீர்களை நீக்கும் என்று எனவே பாயிரம் இந்த பகுதி பாயிரப் பகுதி போல